அனுகிரதான் திவியமான சௌந்தர் இலகரி ஸ்லோக்கத்துல ஒன்பது ஸ்லோகங்களை பார்த்தோம் சௌந்தர் இலகரி அப்படின்னு சொன்ன அழகனுடைய பெருக்குன்னு அர்த்தம் அம்பாளுக்கு மகா லாவண்ய சேவதினு நாம எல்லா அழகும் ஒரு இடத்துல சேர்ந்த இடம் அப்படின்னு அழகு மட்டும் இல்லைங்க சுந்தரின்னு அம்பாள் பாவம் சௌந்தரியம் அந்த சௌந்தரியமானது பெருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு இந்த கிரந்தத்தை வார்த்தைலையனா அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஏற்படும் அம்பாளுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதான கிரந்தம்னு ஒரு அந்த அம்பாளுடைய சுரூபம் எப்படி சொல்லியிருக்கு தத்வா தீதா தத்வமே தத்வரூபி முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கிற ஸ்வரூபம் அது மட்டும் இல்லாம தத்வரூபமாகவும் சொம்பத வாக்கியார்த்தமாகவும் சொம்பத என்ன நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோம் நாம் உபயோகிக்கக்கூடியதான பொருள்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதை உபயோகிக்காம இருக்கிடும் காலம் ரெண்டுக்கு ராத்திரி தூங்குற பரிகரம் அதை பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு ஐந்து புலங்கள்னால ஐந்து விஷயங்கள் அனுபவித்துக் கொண்டுகள் சப்தம் காதால பர்தம் தோலால ரூபம் கண்ணால பாக்கிறேன் ரசம் நாக்கால துவைக்கிறேன் கந்தம் மூக்காலும் பார்த்துட்டு இருக்கேன் இது நடந்துட்டே இருக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லாத போனார் இந்த ஐந்தும் எதனால ஏற்படுகிறது ஐந்து பூதங்கள்னால ஏற்படுறது பிருதிவி அப்பு தேஜத்து வாயு ஆகாசம் இந்த பூதங்கள்னா அதனுடைய சூற்றுமான தன்மாத்திரைகள் இருந்து உண்டாக்குது இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பிராண அபான வியான உதான சமானம் என கூடியதான ஐந்து காத்துக்கள் இவைகளோடு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு மனசு இந்த மனச கண்ட்ரோல் பண்றதுக்காக புத்தி செய்கிறேன் என கூடியதான அகங்காரம் இப்படி வரிசையாக தற்பங்கள் போயிட்டேன் இதை முப்பத்தி ஆறுன்னு கணக்கெட்டு இருக்காவ ஆனா வேதாந்தத்துல திருக்கு திருசியம்னு ரெண்டு தான் திருக்கு பார்ப்பவன் திருசியம் பார்க்கப்படும் பொருள் இந்த திருக்கு திருசியம்ங்கிற இந்த திருசியம்ங்கிற அபிப்பிராயத்தில் மூணாக பிரித்து விசேஷமாக பண்ணியிருக்காரு அந்த மூணையும் நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம் இதுல முக்கியமாக இந்த ஒவ்வொரு தத்துவங்கள்லையும் மூணு மலங்களாக பிரிஞ்சிருக்கு அந்த மலங்களை ஆணவ மலம் காயிக மலம் ஆணவலம் அணுவாக இருக்கும் தன்மை இருக்கேன் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தன வச்சுருக்கேன் ஏதோ ஒரு சமயத்தில் எப்பவும் இல்ல சில சமயத்துல நாம் எத்தனையோ வேலைகளை செய்கிறோம் அதை செய்யும் பொழுது அந்த கர்மாக்களையே நம்மளை துன்புறுத்துறது இது கார்மிக பலம் அதோடல சாரீரிகமான சரீர சம்பந்தமான மதங்கள் இந்த மூணு மலங்களுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் மலங்களை தாண்டி இருக்கிறது அந்த பரமாத்மா அந்த அம்பாட்டியம் ஆகியால் தான் முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் மூணா பிரிச்சிருக்கார் சுத்த தத்துவம் அசுத்த தத்துவம் மிஸ்ர தத்துவம் இப்படி எல்லா தத்துவங்களும் சொல்லி தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டதாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிற அம்சத்தை நேற்றுக்கு பிருத்வி எனக்கூடியதான மூலாதாரமும் அப்ப எனக்கூடியதான சுவாதிஷ்டாரமும் நெருப்பு எனக்கூடியதான மணிப்பூரகமும் ஹதயத்துல காத்த வடிவமாக இருக்கக்கூடியதான ஒரு சுரூபமும் விசுத்தி சக்கரையில் ஆ காக்கியும் அதுக்கு மேல விசுத்தி சக்கரத்தில் ஆகாதமும் அதுக்கு மேல மனசு மனஸ்துவம் குருமத்தியத்தையும் இந்த எல்லாவற்றையும் தாண்டி நிற்கிறாள் அம்பாள் பிரம்மரந்திரத்தில் அப்படின்னு இந்த ஸ்வரூபமானது நாம் எந்த ஸ்வரூபத்தை பிரம்ம வடிவமாக நாம் பார்க்கிறோமோ அந்த பிரம்ம வடிவமான ஸ்வரூபம் தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு எனக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம் அம்பாளுடைய வடிவம் ஜதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜொன்னதே குங்குமராகசோடே குன்றெ பாசாங்குஷ புஷ்பபானே நமஸ்தே ஜெகதேக மாதா அப்படின்னு அம்பாளுடைய ஸ்தூலமான ஸ்வரூபத்தை பார்த்தோம் பிறகு அதனுடைய சூற்றுமான சுரபம் நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி சக்தியா இருக்கா இந்த சக்திங்கிறது எல்லோருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு குழந்தைக்கும் பிராணிகளுக்கும் இருக்கு சக்தி இல்லாத பொருள் இங்கு உலகத்துல எங்கேயாவது இருக்கும் பூமி சக்தி இருக்கு ஏன் ஒரு கிரா பிருடா இந்த பூமி எல்லாத்தையும் தாக்கிறது அல்லவா சக்தி இருக்கு காத்தானது எல்லாத்தையும் புரட்டி போடுறது மலை உச்சியா இருந்தாலும் அம்பாள்னு சொல்லிட்டு அம்பாளுன்னு உருவம் இருக்கக்கூடியதான சுரூபம் ஒண்ணு உருவமே இல்லாதாக எல்லாவற்றையும் செயல்படக்கூடியதான ஒரு சுரூபம் இதுதான் உபரிஷன் திருட சொல்பம் அனந்த சக்தி பரமேஸ்வரத்தியா அத்தனை சக்திகளும் பரமாத்மான இருக்கு அப்படின்னு சொன்னோம் அனுகிரகம் என்பதற்காக உருவத்தை எடுத்துட்டதானோம் நமக்குள்ள எப்படி வேலை செய்யறதுங்கிற அம்சத்தை சொன்னோம் அந்த சக்தியை நாம் எப்படி வழிபடணும் என்பதற்காக தத்வாதீஷமான ஒரு ஸ்வரூபத்தையும் சொன்னோம் எத்தலையும் சொன்ன அந்த அம்மா அந்த சக்தி கடைசியில எங்க வந்து நிக்கிறது எல்லாம் ஆன பிறகு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் தன்னடத்துலயே இருக்கு நம்ம சக்தி எங்க இருக்க மூலாதாரத்துல இருக்கு அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடியதான சக்தியானது ஒவ்வொரு சக்கரமாக மேல போய் பிரம்மரசனம் வரைக்கும் போய் மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்து தங்கி நிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இது என்ன துவையுது இது என்ன கீழே மேல போய் மேல இருந்து இறங்கி வராமல் ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்னது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கணும் மனுஷியன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற பாக்குற முன்னேற பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கான் கடைசியில எது வரைக்கும் அடையலாம் முக்தி பெற வரியம் அந்த முக்தி நிலை வரதான் அந்த பிரம்ம சாட்சா என்று சொல்றதுதான் பிரம்மரந்திரத்து அம்பாட்டிய ஸ்வரூபம் ஆனா அந்த முக்தி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா முக்தி வந்த பிறகு ஆகல ஆனா அதை மறுபடியும் இன்னொரு ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் மறுபடியும் மூலாதாரத்துல இத சொல்றதுக்காக தான் மறுபடியும் காரம்பரை எழுத்ததுமே மறுபடியும் அதே மூலாதாரத்துல இருக்கும் நீங்க முயற்சிக்கு அழிஞ்சிட்டு வரணும் இது போல தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கணும் அப்பப்ப பண்ணிட்டு இருக்கணும் அப்பப்ப பண்ணிக்கொண்டிருந்தாலே ஒரு நாளைக்கு உங்களுக்கு தாக்கல் அறியாமலேயே இதை பர்மனண்டா அங்கே போய் நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு காட்டணும் என்பதற்காக இந்த அம்பாண்டி ஆராதன கிரமம் இங்கே சொல்லப்பட்டது அடுத்த சொல்கிற சுதாசாராசாரை பிரபஞ்சம் புனரபி ரம் மாய மகசிய சுவம் பூமி எல்லாவற்றையும் அடைஞ்சு சுவம் பூமிஷ்டவலையம் மானம்லகுண்டே விஹரிணி அப்படின்னு சுதாசாராசாரை எப்பொழுது இவன் தன்னுடைய இதயத்தில் அம்பாள நேற்று சொன்ன பிரகாரமாக சுதாசிந்தோர் மத்தியே சுரவிடபி பாட்டி வருவது மணித்வீபே நீதி அப்படிங்கிற விதமாக எப்படி தியானம் பண்ணினோமே என்ன ஏற்படுகிறது நமக்குடைய சக்தியானது மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளம்பி அது பிரம்மரந்திரம் வரைக்கும் வருது அங்கே பிரம்மரந்திரத்தில் என்ன ஏற்படுறது அங்கிருந்து உடம்பு முழுக்க அமிர்த தாரைகள் ஏற்படுகிறது நம்ம சரீரம் முழுக்க அந்த பிரவாகம் அமிர்த பிரவாகம் உள்ள ஏற்படுறது அது எப்படி அவாவாலுக்கு தெரியும் அந்த ஸ்வரூபம் சமாதி காலத்தில் சரீரத்தில் நான் அம்பாலே தியானம் பண்ணுகிறேன் என மூன்று நிலையும் போய் எந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்றோ அந்த ஸ்வரூபம் மட்டும் காணப்படும் நிலையில் சுதாதாரி சரணுகந்தர்விகளை அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து அமிர்த பெருக்க ஏற்படுகிறது அந்த அமிர்த பெருக்கை ஏற்பட்டு என்ன ஆச்சு அமிர்தம் அப்படியே வருது நம்ம சரீரம் முழுக்க நினைக்கிறது உள்ளூரை வெளியில இல்லை வசரங்கள்லாம் நினைஞ்சு போயிடுன்னு பயப்படாதீங்க உள்ளூர் இதயத்துக்குள்ள அப்படி தலையில இருந்து உடம்பு முழுக்க ஜலம் பிரவாகிக்கிறா போல ஒரு அனுபூதி ஒரு அனுபவம் ஏற்படும் முழுக்க நினரபி ரசாம்நாய மகான்னு சொன்னா சந்திரனுக்கு பேர் அது தனியே அவர் டெக்கர் கேட்டாங்க அவர் பேர் ரசம் நாய மகதா அவ்விலை அடைஞ்சபடி மறுபடியும் மூலாதாரத்துக்கு வந்து பாம்பு போன்ற பாம்பு சுத்தின்ற மூன்று துறை மூன்று முறை அந்த மூலாதாரத்துல சுத்திண்டு படுத்துட்டு இருக்கா சுவமாத்மானம் கிருத்வா சபிஷி குல உண்டே விஹரிணி அப்படின் இதுல குலம்னு சொன்னா மூலாதாரம் சுஷும்னா மார்க்கம்னு ஒவ்வொரு மனுஷியனுக்கும் முதுகெலும்பு இருக்கு அத நேரா உட்கார்ந்து தலை வரைக்கும் அந்த முது எலும்பு நேரா இருக்கு அப்பொழுது அதுல ஆறு பாகங்கள்ல ஆறு இடத்துல மூலாதார சுவாதிக்காரங்கிற சக்கரங்களை பார்த்தோம் இந்த சக்கரங்கள் ஏதோ நீங்க புதுசா சொல்லல சார் வேதாந்தத்துல எங்கயும் வரலையே உபநிதத்திலேயே வரலையேன்னு கேட்கக்கூடாது இவைகள் எல்லாம் இருக்கிற மானசல்லாசம் தட்சிணாமூர்த்தி வியாக்கியானம் பண்ணும் பொழுது சுரேஸ்வராச்சாரிய சொல்லியிருக்க இதில் ஏன் சொல்லலைன்னா ரகசியமானதை சொல்லல உபனிஷத்துகள்லயும் பிரசித்தமான பத்து உபநிஷத்துகள்ல இல்லையே தவிர யோகோபனிஷத்துகள்ல இவைகள்ல இருக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடியதான இந்த உபநிஷர்கள் ஈட்ட கேன கட பிரியத்திரிங்கிற உபனிஷத்து இந்த பிரம்மரங்கத்துல இருக்கக்கூடியதான அனுபூவியமான பிரம்மத்தை மட்டும் வத்து பேசுது அந்த பிரம்மத்தை பிரம்மத்தினுடைய சோபாதிகமான உருவத்தை உபநிடத்துகள் பேசலை அந்த சோபாதிகமான உருவங்கள்ல ஒவ்வொன்றும் நிருசிம்ம தாபினி உபநிடத்து ராமதாபினி உபநிடத்து திரிபுரா தாபினி உபநிடத்து இப்படிப்பட்டதான உபநிடத்தல் தொண்டர் யோக குண்டலினி உபநிடத்துங்கிற உபநிலத்துல இவெல்லாம் விஸ்தாரமாக தெரியும் நூத்தி எட்டு உபநிஷத்துகள்ல பகவதாக்கியானம் பண்ணது பத்து உபநிஷத்து அந்த பத்து உபனிஷத்துல பிரம்மத்தை மட்டும் பேசிருக்கு அதை மட்டும் நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தோட அவர் நின்று இந்த கிரந்தங்கள்லாம் தானா தெரியும்னு விட்டுவிட்டார் ஆனா இதெல்லாம் உபனிஷத்துகள்ல இருக்கு அதோட மட்டுமல்ல வேத பாகத்துல இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வேதத்துல இந்த இந்த தத்துவங்கள் எங்க சொல்லியிருக்கு நம்ம பாட்டுக்கு ஏதோ நூறு இருக்குமே இது வேதத்துல இருக்கா சில பேருக்கு வை வைத்தமா இருந்தா தான் எடுத்த பேர் அப்படி இருக்கிறோம் வேதத்துல எப்படி சொல்லி இருக்குங்கிற அம்சத்தை பாக்குறோம் இப்ப என்ன பாக்குறோம் அந்த மூலாதாரத்துல இருந்து இருக்கக்கூடிய இதான கக்கரங்கள்ல வேதனம் பண்ணி ரெண்டு ரெண்டு சக்கரங்களுக்க மேல ஒவ்வொரு முடிச்சு அந்த முடிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு கிரந்திகளையும் வேதனம் பண்ணிட்டு போறோம் நீங்க ஏதோ சொல்லி சந்தேகம் ஒவ்வொரு கோவிலுக்கும் இருக்கும் அந்த மூணு தரம் ஏன் சுத்துறது கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க அது என்ன மூலாதாரத்துல ஒண்ணு மூலாதார சுவாதி ஆனந்த இன்னொரு இடத்துல ரெண்டா சேர்ந்தது அதே போல மணிப்பூரம் அனாகதம் ரெண்டு தாண்டின விலை நோடத்துல தேர்றது விசுத்தி ஆக்யா வரும்போது ரெண்டு அந்த ரெண்டு பாம்பனுடைய முகமானது ஒன்னொன்னு ஒட்டாதங்க ரெண்டும் பேதனம் அந்த இடத்துல தானா மேல போயிடும் இது ஒவ்வொரு கோவிலையும் நீங்க பார்க்கலாம் இந்த நாக பிரதிஷ்டை இந்த நாகங்களானது எதை குறிக்கிறது இடா பிங்களா என கூடியதான இரண்டு நரம்புகளை சொல்லணும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான பாகம் சுஷும்னா அது ரொம்ப சூட்சமானது ஆய் அது பொம்மையில போட மாட்டா ரகசியமானது அதுக்கு குலமார்க்கம்னு பேர் அந்த சுஷும்னா நாடி ரொம்ப பிரசித்தமான நாடின்னு உபனிஷத்துகள் தான் சொல்றது சதங்க ஏகா ஜஹயத்ய நாட்டியா நமபித் அப்படின்னு நூறு நாடிகள் அதோட சேர்ந்து ஒரு நாடி நூத்தி ஒரு நாடு அப்படிங்கிற எந்த நூத்தி ஒண்ணு சொல்லப்படாத சதன்சா ஏகாச்சா பிரிக்கிறார் நூறு நாடிகள் ஒரு கேரக்டர் ஒரு இது இந்த ஒரு நாடு மட்டும் ஒரு நாடி மட்டும் தனி இந்த நாடி வழியாகத்தான் உபாசக்கால் தான் பரலோகத்துக்கு போறா இந்த நாடிக்குத்தான் விசேஷம் உண்டு உத்தராயண மார்க்கத்துல போறவா எல்லா உபாசக்காரும் இந்த சுட்டுனா நாடி வழியாகத்தான் போறா இந்த சுஷும்னா நாடியில தான் இந்த சக்தி சஞ்சரிக்கிறாள் அதான் குலமார்க்கம்னு பேர் இப்ப நான் குலம்னு சொல்றேன்னு குலகுண்டே அப்படின்னு இந்த குலம்ங்கிறதுக்கு வந்து சுஷும்னா மார்க்கம்னு பேர் இந்த குலமார்க்கத்துல சுஷும்னா அம்பாலை தியானம் பண்ணிட்டு இருந்தா இதுல ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நீங்க யோகத்தினால நம்ம குண்டலியே பிரம்மரத் திரத்துக்கு அழைச்சிட்டு போகணும் இப்படி யோகிகள் மகா ரொம்ப பேர் பண்ணியிருக்க அது ரொம்ப கஷ்டம் குருமுகமாக அறிந்து கொண்டுத்தான் பண்ணணும் குரு பக்கத்துலேயே இருக்கணும் அது தபிதமாகிடுதுன்னா கஷ்டம் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் அம்மாவில் தியானம் பண்ணிட்டே இருந்தோம் இந்த சௌந்தரில் சொன்ன பிரகாரமாக சுஷும் தான்டிக்குள்ள இந்த சக்தி யாரை கிளம்பி பிரம்மரசனம் வரைக்கும் போய் உங்களுக்கு சமாதி கிடைக்கும் இந்த சமாதியை பத்தி உபரிடத்துகள் சமாதியை அடையறதுக்கு அம்பால தியானம் பண்ணினா போதும் இந்த தியானம் பண்றதுனாலயே இது எல்லாம் இது எப்படி வரணுமோ அப்படி வருது அப்படிங்கிற ஒரு சுரூப்பு ஆகையா இப்படி நீங்க அம்பாளுடைய தரணங்களை ரெண்டு மட்டும் தியானம் பண்ண தரணம் அப்படி இந்த பவித்திரமான மனுஷியனுடைய சரீரத்தையும் மனசையும் அவனுடைய வாழ்க்கையும் பாவனமாக கூடியதான ஆக்கக்கூடியதான விஜதம் விஸ்தாரமாக இருக்கு இது புராணம் இருக்கு அந்த வேதத்துல சொன்ன கரணம் பவித்ரம் அமிர்த இது சரீரத்துக்குள்ள இருந்து சரீரத்த முழுக்க நினைக்கிறது இதுதான் பிரஸ்னோ ஒரு இடத்துல சொல்லும் பொழுது நாடிகள் ஒவ்வொரு நாடிக்கும் நூத்தி ஒரு அப்படி போயிட்டு அதற்குள்ள இந்த அமிர்த பெருக்கானது ஏற்படுகிறது அர்த்தம் எப்படி சார் சொல்வே விராட் புருஷனுடைய சரீரம் தானே பிரபஞ்சம் நாம் இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனை குறிக்கும் பொழுது மனிதன் என்கிறோம் ஒரே ஒரு மரமா இருந்தால் அதுக்கு மரம்னு வேறு மரங்களுடைய கூட்டம் இருந்தால் காடுன்னு வேறு இந்த காடுல வனத்தை தவிர மரத்தை தவற அதே மாதிரி டோட்டலா இருந்தால் அதுக்கு வீராட்டுன்னு பேர் வேய்ச்வானர்னு வேறு ஒண்டியாக இருந்தால் ஒரு ஜெயவர்னு பேர் இப்படி பிரபஞ்சம் சிஞ்சந்தி பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தை முழுக்க நினைத்து கொண்டு பிரபஞ்சம் சிஞ்சந்தி உணரம் எப்படி இருக்க மேல அந்த பிரம்மரந்திரத்துல இருக்கக்கூடியதான சந்திர வடிவமா நம்ம சரீரத்துக்குள்ள அக்னி மண்டலம் ஒண்ணு இருக்கு சூரிய மண்டலம் ஒண்ணு இருக்கு சந்திர மண்டலம் ஒண்ணு இருக்கு அக்னி உங்களுக்கு தெரியும் கசர அக்னி அதுக்கப்புறம் சூரிய மண்டலம் ஹிரதயத்துக்குள்ள சந்திர மண்டலம் பிரம்மரத் தான் அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாலை சந்திர இடத்துல தியானம் பண்ணணும் வேற ஒன்னும் வேண்டாம் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில வெளியில வந்து சந்திர இடத்துல தியானம் பண்ணி பஞ்சபூஜை பண்ணி அம்பாளு இருக்கா போல நினைச்சுண்டு தரிதா நாமத்தை சொன்னடையால் அயம் ஆயுஷ்கரோ நாம பிரயோக கல்ப ஜோதிதா இது ஆயுஷ்கர பிரயோகம்னு பேரு இப்படி பண்றவாளுக்கு உடம்புல வியாதி இல்லாம நூறு வருஷம் வாழ்வான் அயம் ஆயுஷ்கரோ நாம பிரயோகா கல்பஜோதிடா பரசுராம கல்பசூத்திரத்துல இதை பத்தி விசாரமா சொல்லி நம்ம சாதாரணமாக சின்ன சின்ன விவகாரங்கள்னாலேயே உயர்ந்ததான பலத்தை அடையலாம் எத்தனையோ அந்த வியாதி இந்த வியாதின் வியாதியே இல்லாமல் ஒரு மனுஷன் நூறு வழக்கு வயசு சௌக்கியமாக இருக்கலாம் இப்படி பண்ணிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி சந்திரனுக்குள்ள அம்பாவை தியானம் பண்ணி அந்த சந்திரனிடத்தில் என்ன சந்திரன் தான் சரி ஸ்ரீசக்கரம் சந்திரமண்டலம் தான் ஸ்ரீசக்கரம் அது வெளியில் பூஜை பண்ற சமயாச்சாரத்துல நம்ம சரீரத்துக்குள்ளேயே பூஜை பண்றவாளுக்கெங்க நம்ம பிரம்மரந்திரத்திலேயே சந்திரன் இருக்க அந்த பிரம்மரந்திரத்துல அம்பால தியானம் பண்ணிட்டு அப்படி நீங்க பூஜை பண்ணிட்டு அந்த ஸ்வரூபத்தை நினைச்சு கொண்டிருந்தனால் அந்த பிரம்மரந்திரத்துல இருந்து அமிர்தம் பெருக்க ஆரம்பிக்கிறது அப்ப சரீரம் முழுக்க அந்த பெருக்கனால ஆனந்தத்தினால என்ன ஆறுது வியாதிகள் போறது தீர்கா இஷ்டம் இவனுக்கு கிடைக்கிறது பிரபஞ்சம் புனரபிரசாம் பூமியும் அவ்வளவுத்தானா அங்கே நின்றுபட்டா இல்ல மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு வந்து பாம்பு போல இருந்து கொண்டு இதே பாம்பு மாதிரி இருக்கணும் இந்த பாம்புங்கிறதுக்கு அகார உகார மகார நாதங்கள் அதான் மூன்ற சுத்தான் இந்த மூன்ற சுத்துனா ஏதோ மூன்றுன்னு என் பாம்பு மூன்ற சுத்தானா இருக்கு ஒரு வட்டமா இருக்கும் இல்லை வளைஞ்சு இருக்கும் இது என்ன மூன்று சுத்தா இருக்கு அப்படின்னா இது உபனிஷத்தினுடைய ரகசியம் இந்த ஓம்காரம் முதல்லையே நேற்றே சொன்னேன் ஓம்காரமானது அம்பாட்டிய ஸ்வரூபம் ஓம்காரமாகவும் இருக்கு உபனிஷத் வைத்தியமாகவும் இருக்கு ஓங்காரமானது வேதஸ்வரூபம் யோ வேத அதோ வேதாந்திரா அப்படின்னு வேதத்தினுடைய ஆரம்பம் ஓங்காரமாக இருக்கு முடிவு வேத வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம் வேதாந்தத்திற்க உபனிஷத்து இப்படி வேதத்தினுடைய ஆதியாக இருக்கக்கூடியதான ஓங்காரத்திலையும் முடிவாக இருக்கக்கூடியதான பிரிபம் இந்த ஓம்காரமானது காம்பவுண்ட் லெட்டர் வாக்கியமாகவும் சொல்லலாம் அந்த ஓம்காரமானது ஜெனரலா ஓம்னு ஒரே எழுத்தா நீங்க சொன்ன போதிலும் அந்த ஓம்காரத்துல மூன்ற பகுதி இருக்கு ஒரு பகுதியானது அகாரம் இன்னொரு பாகமானது உகாரம் அாரமும் உகாரமும் சேர்ந்த ஓன் ஆச்சு மகாரம் ஓம் அந்த ஓம் சொல்லி மகாரம் முடியறது இல்லை அந்த முடியும் பொழுது ரெண்டு உதடியும் ஒன்னா சேர்க்கிறேன் இந்த உதடியும் ஒன்னும் சேர்க்காதுனா மா வராது ஓ அவ்வளவுதான் கத்திட்டு இருப்பேன் அப்படின்னா ரெண்டு உதடும் சேரணும் சேர்ந்த பிறகு என்ன ஆச்சு சார் அப்பொழுது நாதம் மட்டும் வருகிறது அந்த நாதமானது எங்கே ஒடுங்கிறதோ அது அம்பாளுடைய சுவரூபம் ஓ ஓ அப்படின்னு தியானம் பண்ண நீங்க ஓமன்னு சொல்ல வேண்டாம் தியானம் பண்ணி தான் போறோம் இந்த அகார ஒகார மகார நாதங்களை விசேஷமாக உபஷத்துகள்ல இந்த அகாரம் என்கிறது தாங்கள் முடித்து கொண்டிருக்கும் நிலை என்று சொல்றோம் உருப்பொடிகளையும் ஐந்து அறிவு புலன்கள் கண்ண காது மூக்க நாக்க தோல் கைய காலு வாக்பாணி பாத பாயு பஸ்தம் அதோட பிராண அபான தியான உதான சமானம் ஐந்து காத்துக்கள் அதுக்காக மனசு புத்தி சித்தம் அகங்காரம் பத்தொன்பது எல்லாத்தையும் உபயோகப்படுத்து ராத்திரி தூங்குற பரியம் பைட்டான் நாலஞ்சு சேத்து கூட உபயோகப்படுத்து சாப்பிடறப்ப பாருதா சுவை நன்னா தெரியறது வாக்கில தேங்காய் எண்ணெயில பண்ணிருக்கு மூக்கு சொல்றது நல்லா மிருதுவா இருக்கு அதுல வெண்ண போட்டிருக்கான்னு வேலை தெரியறது உப்பு காரம் கரெக்டா போட்டிருக்கான்னு பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் அத வானில போட்டு வைக்கல அது ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப ரெட்டாவும் இத்தனை ஐந்து புலன்கள்னாலையும் அனுபவிக்கிறோட இல்லையோ சாப்பிடும் பொழுதே இது இத்தனையும் தெரியுது இப்படி எல்லா புலன்களையும் உபயோகித்துக் கொண்டிருக்க கூடியதான நிலைக்கே ஜாக்கிரத நிலை இருக்கு ஜாக்கிரதையா அதே மாதிரியே சொப்ன நிலையில என்னன்னு மனஸ்தானது மட்டும் வேலை செய்யறது புலன்கள் வேலை செய்யல ஆனா இந்த அத்தான பதார்த்தமும் அனுபவித்துக் கொண்டிருக்க சொன்ன மனசும் புலங்களும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஜாகிர அது அகாரம் மனசு மட்டும் எல்லா வேலையும் செஞ்சதையானால் அப்ப அதுக்கு என்ன பேரு அது பெரு மனசும் ஓய்வு பெருமையானால் அப்பொழுது தூக்கம் அதான் அகார உகார மகாரம் இந்த மூன்று நிலைகள் நமக்கு தெரியும் ஒண்ணு முழிச்சொன்று ஒண்ணு தூங்குறேன் இல்லைன்னா பாக்குற இந்த மூன்று நிலைகளையும் காமனா ஒண்ணு இருக்கு எந்த நாள் முழித்துக் தான் தூங்கினேன் எந்த நான் தூங்கினேனோ அந்த தான் சொப்னத்தை கண்டேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றது இந்த மூணுலையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு அதான் இந்த நாதங்கிறது ஆண் சொன்னாலும் செத்தம் வருது ஊன்னு சொன்னாலும் செத்தம் வருது மானு சொன்னாலும் வருது இந்த மூணுலையும் அடிப்படைய ஊடுருவி ஒரு நாதம் இருக்கு பாத்தீங்களா அந்த நாதம் தான் அதனுடைய அடுத்த நிலை அந்த நாதத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்லுல்ல ஆங்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கு சார் ஊன்னு சொல்றேன் சொல்றேன் அந்த நாதத்தை எப்படி சொல்வேள் சத்தத்தை எப்படி சொல்வேள் சொல்ல முடியல அது எங்க ஒழுங்குறதோ அதான் பாட்டிய சுரூபம் ஓ அப்படின்னு ஒடுக்கிறது பத்தால அந்த சுரூபம் அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் மூன்று சுத்தா இருக்கு என்கிறதுக்காக ஆக்சுவலா என்ன சொல்றது உங்களுடைய சக்தி எப்படி இருக்கு காலமே இல்ல வேலை செய்யாமலேயே ஏதோ சுகது அனுபவிச்சு பார்த்து கொண்டு அப்படியும் இல்ல ஒன்னும் வேலை செய்யாம தூங்கின்றிருக்கு ஆனா இத்தனையும் அந்த அம்பாள்னால்தான் நடக்கிறது அந்த லீலா விக்கிரகத்தினால்தான் இத்தனையும் நடக்கிறது நீங்க ஒன்னும் பண்ணல பண்ணனம்னு நினைக்கிறோம் எத்தனை விஷயம் பண்ண முடியல ஒண்ணு நினைக்காமலேயே சில காரியம் ஆறுது அவ எல்லாம் எதனால் நடக்கிறது அம்பாட்டியினால்தான் அனனுக்கிரகத்தினால்தான் அததான் குறிக்கிறதுக்கு ஓங்கார வடிவமாக மூன்ற சுத்தி குலகுண்டே ஹரிணி குஹரிணி எங்க குலகுண்டே இந்த மூலாதார சக்கரத்தில் ஞாபகம் மூலாதாரம்னு நாங்க கீழே உட்கார்ந்துன்றதுதான் எந்த இடம் இருக்கோ அதுக்கு அதுக்கே சார் மூலாதாரம் இதான் மூலம் எல்லா சக்திக்கும் சக்திக்கு ஆதாரமாகவும் இருக்கு அதனால்தான் மூலாதார சக்கரம் அப்படின்னு இருந்து அம்பால தியானம் பண்ண சொன்னேன் தியானம் பண்ணினா அதனால கிடைக்கக்கூடியதான பலம் என்ன அப்படிங்கிறது விசேஷமாக இந்த ஸ்லோகத்துல நம்ம சொன்னோம் இதுதான் லோகிரம் ஜோதி மகஸ்வது அமிர்திய தாரா பௌதா தோகமான அப்படின்னு தைத்தரிய பிராமணத்துல மூணாவது அட்டகத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு லோகசிய துவாரம் அச்சிமத் பவித்ரம் லோகசிய துவாரம் இந்த ஈரேழு பதினாலு புவனங்கள் இந்த புவனங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் அம்பாளுடைய திருவடியை அடைவதற்கும் எந்த ஒரு வழி துவாரம் என லோகம்னா லோக்கியதே அனுபூவியதே சர்வம் இது லோகா அப்படி லோகத்தை அனுபவிக்கிறதுக்கும் அம்பாளுடைய சரணாரவிந்தத்தை அடைவதற்கும் ஒரு வழியாக என்ன இருக்கு அத்திமத் பவித்ரம் ஜோதிஷ்மத் ராஜமானம் மகத்வது அத்திஸ்மத் இது அத்திஷ்மதுன்னு சொன்ன அக்னி மண்டலம் ஜோதிஷ்மத் அப்படின்னு சொன்னால் சந்திர மண்டலம் மகஸ்வது சூரிய மண்டலம் இதை மூணையும் நான் சொல்லிவிட்டேன் பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி கிரந்தி சொன்னேன்னா இல்லையா அமிர்தா தோஹமானம் அமிர்தா இந்த அமிர்த பெருக்கானது சுதா சிந்தோர் மத்தியேன சுதா பிரவாகம் இருக்கே இதுதான் எங்களை எல்லாவற்றையும் சுதிதான் திருப்தியாக இருக்கும்படி பண்ண வேதம் நம்மளை பிரார்த்திக்கு ஆகையால் இப்படி அமிர்த்த பேருக்கு நம் சரீரத்தில் ஏற்பட்டு எனக்கு திருப்தனாக சந்தோஷமாக வாழணும் பணத்தினால மட்டும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க போறதில்லை ஊர்ல நூறு பேர் கொண்டாடினத்தினாலே உங்களுக்கு ஒன்றும் தலையில கிரீட்டம் உழைக்கல நிஜமாக எங்கே ஒரு திருப்தி உங்களுக்கு நாம் ஒவ்வொரு கணமும் ஆனந்தமாக இருக்கணும் மனசு நிறைவாக இருக்கணும் இன்னைக்கு பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு நாம ஆனந்தமா இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு கணமும் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு வழி என்ன அதுக்கு வழி அம்பாளுடைய உபாசனை தான் இதுதான் உபனிஷத்தை சொல்லித்து வேதம் சொல்லித்து அந்த வேதன் சொன்னதான இந்த அம்சத்தை நமக்கு விசேஷமாக இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்லியிருக்க இத நம்ம கவனிக்கணும் லோகத்துல எல்லா ஆசையும் நம்மளை விட்டு போகணும்னு சொல்றேன் அப்பதான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்ற போகிறதா போகல அதுக்கு நேத்து ஒரு உபாயம் சொன்னேன் நம்பால நான்கு கைகள்லையும் நான்கு பொருள்கள் இருக்கிறதா தியானம் பண்ணுங்க ராகூபியா புரோதாஜ்வலா மனோரூபே கோதண்டா பஞ்சதன் மாத்திர இப்படி தாங்கள் தியானம் பண்ணின இடையானால் காமமோ கோபமோ ஆன்றுவிடும் மனசானது விஷயங்களில் போகாமல் தன்னிடத்துல தான் இருக்கும் அப்பொழுது தாங்கள் ஆனந்தமாக அம்பாட்டிய ஸ்வரூபத்தை அடையலாம் ஒரு வழி சொன்னேன் இருக்க வச்சலா இதுதான் மனுஷனை ஹிம்சப்படுத்த பொருள்ல அட்டாச்மெண்ட் இருக்கே பற்ற இருக்க இந்த பற்றை விடணும் என்று நாம சொன்னோமே ஆனால் அதுக்கு வழி நமக்கு தெரியல வனிடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கு அதனால தான் பிறந்திருக்கான் இவன் என்னது கிளேசங்கள் அவித்யா அஸ்மிதா ராகம் துவேஷம் அபிநிவேகம் ஒவ்வொரு மனிதனிடத்துலயும் இருக்கு அவித்யா தெரியாமை அறியாமை எதை பார்த்தாலும் தெரியல சார் தெரியல சார் சொல்லிட்டு இருக்கேன் இவனுக்கே நிறைய விஷயங்கள் தெரியல அதுக்காக தான் கத்துட்டு இருக்கான் உங்களுக்கு என்ன தெரியலப்ப ஒன்னும் தெரியல உட்கார்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கிறதுக்கு எவ்வளவு கட்ட குழந்தை நடக்கணும்னு எவ்வளவு கட்டப்படுறது மல்லாக்க படுத்துக்கணும் எவ்வளவு அந்த அம்மா பார்த்தோம் பாபா பிளாக் இருந்து எவ்வளவு கட்டப்படுது எத்தனை சொல்லி தர அத்தனை ராமநாம சொல்லி இருந்தா முக்தியா அடைஞ்சிருப்பான்னு அவ்வளவு நான் கட்டப்பட வேண்டியிருக்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு மனுஷியன் எவ்வளவு கட்டப்படுறான்னு பார்க்கணும் அவ்வளவு கட்டப்பட்டு இருக்கான் ஆகையால் இவனுக்கு ஒன்னும் தெரியல அவித்யா தெரியலேன்னு போனா போறது சார் அஸ்மிதா நான் எனக்கு தெரியாம எப்படி போகும் அப்படின்னு முயற்சி சில குழந்தைகளுக்கு ஒரு பொருள் கிடைக்க தெரியலேன்னு வச்சுங்க அழுதுண்டே இருக்கும் அது அடைய அதுக்கு பண்ணவும் வராது ஆனாலும் அழுதுண்டே இருக்கும் அது பண்ணணும்னு ஒரு ஆசை என்ன அஸ்மிதா சரி அது வேணும் இது வேணும் அப்படின்னு எல்லா பொருள்லயும் ஆசை இன்னொரு குழந்தை வந்துடுச்சு இந்த பொருளுடைய இந்த குழந்தையுடைய பொம்மையை பிடிக்கட்டும் அவ்வளவுதான் ஓன்னு தனது அதுல பிடிக்காத பொருள் துவேஷம் அம்மா ஏதா இருந்து தூக்கி வீசிடுறது வேண்டாம் எனக்கு எனக்குதான் வேணும் சின்ன குழந்தையில இருந்து வந்திருக்க அது இல்லாம அபிநிவேகம் ஏதோ ஒரு பதார்த்தத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பார் இந்த பற்று இருக்க இருக்க நமக்கு என்ன ஆச்சு வலுக்க வலுக்க அதை நம்மளை ஹிம்சப்படுத்துறது ஒரு டெலிபோன் ஒர்க் பண்ணல சார் என்ன கஷ்டப்படலாம் டெலிபோன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கட்டும் அது இல்லாத போனால் இவனால வாழ முடியாதுங்கிற அபிமானம் வந்தாச்சு ஒவ்வொரு பொருளையும் இவன் எதை உபயோகிக்கிறானோ அந்த பொருள் இடத்துல இவன் தாசனா ஆகிவிட்டான் அது இல்லாமல் நமக்கு ஒண்ணு ஆகாதுங்கிற நிலைக்கு வந்தாச்சு கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டான் சார் அது போனா போறதுன்னு என்ன நீங்க படிக்கலான்னு போகும் அது பட்டுக்கு இருக்கட்டும் மாதம் கண்ணாடி இல்லாதவன எப்படி அழகாதுக்காத பாக்குறதுக்கு கண்ணாடியோட அழகாக்கல அது தெரியும் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க ஒண்ணும் அதுக்கு அவன் அது இல்லாத போனால் அவன் ஏதோ பறி கொடுத்தாமல கவலைப்படுறான் இதான் அபினிவக இந்த பற்றானது எப்படி குறையும் பற்றுதல் இருக்க இருக்க நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கமே தவிர பற்றையை அறுக்க வழி நமக்கு தெரியல அதுக்கு உபாசனா மார்க்கம் ஒரு வழி சொல்லி ரெண்டாவது மார்க்கம் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன பிரகாரமாக அம்பாட தியானம் பண்றது சொல்லும்போது பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றுக எதை பற்றான் பற்றினை வேற எந்த பதார்த்தத்திலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதான அந்த பரமாத்மானுடைய பாதங்களை நீங்க பிடிச்ச அதுல அபினிவேசம் பண்ணுங்க அப்ப என்ன ஆகும்னு அந்த பகவானுடைய சரணாரமிந்த கழகத்துல பற்றுதலை வைப்பதே மற்ற லோகத்துல இருக்கக்கூடியதான பற்றுகளை அறுக்க வழி இதை விட வேற என்னமா சிம்பிள பிடிப்பாரு ஆகையால் உங்களுக்கு பற்றுதல் ஒரு நிலைய வைராக்கியத்தை பரவைராக்கியத்தை அடையினமையானால் அதற்கு வழி வேற ஒண்ணும் இல்லை முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அதே போல பற்ற அழிக்கிறதுக்கு பற்ற வைக்கணும் அந்த பற்ற எங்க வைக்கணும் அம்பாளு பாதார விந்தங்கள் அழைந்தோம் இதுதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமா இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு தினந்தோறும் வாழைப்பழத்தை நிவேதனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஒரு பத்து தரம் சகல சௌபாகியம் ஏற்படும் அப்ப புருஷர்களுக்கு ஏற்படாதான் மன நிறைவாக இருந்து கொண்டு வீடு பரிபூர்ணமா இருக்குமே என வீட்டுக்கு அழகு அந்த வீட்டில் இருக்கக்கூடியதான பெண் அவ நிம்மதியா இருந்தாலே வீடு முழுக்க நிம்மதியா இருக்கும் ஆனா நிம்மதியை விட மாட்டேங்கிற இட எந்த காரியத்தை பண்ணினாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க அவ எப்படி சோக்கியமா அதுக்காக தோத்திரம் பண்ணணும்னு எடுத்த பூஜை பண்ணணும்னு உட்கார வச்சுட்டு அம்மா உட்காருங்க சாசனா பண்ணிட்டே இருக்காதிக்கும் அதுவும் லாபம் இல்லை ஆனா என்னன்னு குறை சொல்லப்படாது பண்ணின காரியத்தை இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவ்வளவுதான் அப்படி நீங்க இருந்து கொண்டு அவ மனசு நிம்மதியா இருக்குமேனால் வீட்டுல எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் நம்ம சாஸ்திரம் சொன்னது அபிசேஷன் ஒரு பெண்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வித்தியாசம் இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு மகாலட்சுமியாக நீங்க பார்த்துக் கொள்ளணும் அப்படி புத்தர் ராமச்சரித்த சொல்றார் முதல்ல ரெண்டு சரீரமும் ரெண்டு மனசா இருந்ததுதான் கலைஞர் காலத்தில் என்ன சின்ன அத்வைதம் சுகமாவயோஹோ அப்பொழுது ரெண்டு சரீரம் இருந்தாலும் ஒரு மனசாக லவ் பண்ற காலத்தில் இவளுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கும் அதே பிடிக்கும் இவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த அம்மாவும் அப்படி இப்படி இருந்தது வயசான பிறகு எப்படின்னா தீர்க்க காலம் ஒரு அறுபது ஏழு வயசு அத்தனை வருஷங்கள் கொடுத்தனத்த நடத்தின பிறகு எப்ப இப்ப என்னம்மா இருக்கா எவர் லாஸ்டிங் இருக்கலாம் இவர் ஹிந்து பேப்பர் பார்த்துட்டு ஒரு மூலைய திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அந்த அம்மா காய்கறி விட்டுட்டு அங்கே இருந்துட்டு இருக்காரு ஏதாவது அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிற அவ்வளவுதான் எழுந்துன்னு போறதுக்கு இவருக்கு சக்தி கிடையாது இங்கே வான்னு கேட்டால் எழுந்துக்கிறதுக்கு அந்த மாதம் சக்தி கிடையாது இருந்தாலும் என்னென்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போட இருக்க பத்தான் அந்த அத்வைதம் சுகமாவயோஹோன்னு இருந்ததான ஒரு ஸ்வரூபம் இப்பொழுது எப்படி பிரேமசாரமாக இருக்கோ ஒருத்தர் மேல ஒருத்தர் அபிமானம் பரிபூர்ணமான ஒரு ஆனந்தமான நிலையிலேயே இருக்கோ அப்படிப்பட்டதான நிலை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான ஸ்வரூபம் இந்த தோகத்திலிருந்து சுலபமான நைவேத்தியம் தான் சொல்லலாம் வீடு முழுக்க சௌக்கியமா இருக்கலாம் மனசு நிம்மதியா இருக்கக்கூடியதான விவகாரம் இந்த ஸ்லோகத்துல சொன்னேன் அடுத்தது இந்த ஸ்லோகத்துல சந்திரமண்டலம் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு என்கிறத சொன்னேன் சந்திரமண்டலம் பிரம்மரந்திரத்துல இருக்க அம்பாடை அங்க தியானம் பண்ணணும் அதற்கு முன்னால இதயத்துல தியானம் பண்ணணும்னு சொன்னேன் அது தஹராகாச ரூபிணி அப்படிங்கிறது தஹராக்காசமாக அம்பாளை தியானம் பண்ணணும் ரெண்டாவது சாரல தியானம் பண்ணேல்னா அதுல இருந்து வரக்கூடியதான ஒரு அமிர்த பேருக்கு மனுஷர்களுக்கு சமாதிய கொடுக்கறது அப்படின்னு இப்பொழுது ஏதோ சந்திர மண்டலம்னு சொல்றீங்களா அது என்னது சார் அப்படின்னு கேட்டா அதற்கு